வணக்கம் அக்டோபர் 16, இரண்டாயிரத்தி பதினெட்டு நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தர்போட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பாலாறு மற்றும் தென்பனையாறு ஆகிய இரண்டு ஆறுகள் இணைப்புத் திட்டத்திற்கு மத்திய நீர்வள ஆணையம் ஒப்புதல் வழங்கியுள்ளது இரண்டு இந்தியாவில் முதல் நீர் விமான தளங்கள் ஒரிசா மற்றும் குஜராத் ஆகிய இடங்களில் அமைப்பதற்கு மத்திய விமானத்துறை அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியுள்ளது மூன்று MDMC டி எம் ஸ்மார்ட் சிட்டி திட்டங்களை மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் நான்கு வரலாற்றை மாற்றியமைத்த பெண்கள் பட்டியலில் முதலிடத்தை இடத்தை பெற்றுள்ளவர் மேரி கியூரி அம்மையார் என்பவர் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று நாட்டின் எழுபத்தி இரண்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ளாட்சி மாநகராட்சி சிறந்த மாநகராட்சியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது இரண்டு வனவிலங்குகள் பாதுகாப்பிற்கான இந்தியாவில் முதல் மரபணு வங்கி எந்த நகரில் அமைப்பதற்கு மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சகம் முடிவு செய்துள்ளது நான்கு விண்வெளியில் மனிதர்களை ஏழு நாட்கள் தங்க வைக்கும் திட்டமான ககன்யான் திட்டம் எந்த ஆண்டு செயல்படுத்தப்படும் என இஸ்ரோ தலைவர் சிவன் அவர்கள் அறிவித்துள்ளார் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி